ஓர் இரவு நான் நபி செல்லும் அலிகம் அவர்களுடன் தொழும்போது அவர்களின் இடப்புறமாக நின்றேன் அப்போது அவர்கள் என் தலையின் பின்புறத்தை பிடித்து தமது வளப்புறத்தில் என்னை நிறுத்தினார்கள் தொழுதும் உறங்கிவிட்டார்கள் வந்ததும் எழுந்து ஒழு செய்யாமலே தொழுதார்கள்